வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு கரிபியன் தீவுகளில் முதலாவது பிரிட்டிஷ் குடியேற்ற நாடான செயின்ட் கிட்ஸ் நாட்டை சர் தாமஸ் வார்னர் என்பவர் அமைத்தார் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு சென்னை கோட்டை பகுதியில் சிறு நிலநடுக்கம் உணரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சென்னையில் முதன் முதலாக தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜப்பானிய படைகள் ஷாங்காய் நகரை தாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐஸ்லாந்து கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்கிய முதல் நாடானது ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ருடோல்ஃப் கரக்கியோலா என்பவர் கரக்கியோலா சிஏஆர்ஏசிசி ஐஓஎல்ஏ ருடோல் கரகியோலா என்பவர் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் மணிக்கு நானூற்றி புள்ளி ஏழு கிலோமீட்டர்கள் வேகத்தில் வாகனத்தை செலுத்தி சாலை வேக சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் எண்பத்தி தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொலம்பியாவில் போயிங் விமானம் ஒன்று ஆண்டஸ் மலை மலையின் மீது மோதியதில் தொண்ணூற்றி பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு முதன்முறையாக எஸ் கிறிஸ்டா மக் அலீஃப் என்கிற ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியை விண்வெளி பயணம் மேற்கொண்டார் அமெரிக்காவின் சேலஞ்சர் விண்வெளி ஓட்டத்தில் இவரும் இன்னும் ஆறு பேரும் மொத்தம் ஏழு பேர் விண்வெளி பயணம் மேற்கொண்டனர் ஆனால் இந்த வி விண்வெளி ஓடமானது கிளம்பிய 73 மூன்று நொடிகளில் வெடித்து சிதறியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1865, எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு லாலா லஜபதி ராய் இந்திய எழுத்தாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜாக்சன் பாலக் அமெரிக்க ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜா ராமண்ணா இந்திய இயற்பியலாளர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ருதிஹாசன் இந்திய நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசாத் சபிக் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் எட்நூற்றி பதினான்காம் ஆண்டு சார்லமேன் ரோம பேரரசன் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு இங்கிலாந்தின் எட்டாம் ஹென்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டபிள்யூபிஇட்ஸ் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்ட்ரிக் லின் ஸ்வீடிஷ் எழுத்தாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே